विकटो லோஜகர்ணக்கோோதரச்ச விக்கட்டோ வினராஜோ வினோஜகூமகேத்துக்ஷாச்சிரோனூர்ப்பணோஹேரம்பூர்வாசியுணுஜா विवाहे निर्गमे तथा, பிரே தாக்காரியு வினஸ்தாஜே அபீப் பூஜித்தோய்னி தமாதிபத்தம் பத்முவம் வசிம் துத்தபரா மகாத்தம்ோீந்திரமாஸ் பத்மக்கம்ஷ்யம் தம் தோட்டக்கம் வாமூரு சனோஸ் शृति-स्मृति-पुराणाना-मालयं-करुणालयं नमामि-भगवत-पाद-शंकरं-लोक-शंकरं शंकरं-शंकराचार्यं-केषवं-बादरायनं शंकरं ஷுதிஸ்மிருத்துபுரா கருணாலம் லோக்கம் கேஷவாணம் சூத்தாஷியேகவவந்த புனரோ குருராத்மேதி மூர்பேதவி ோமவ்யாமூர் நம வரமாயமே நித்திய சரஸ்வதி சாத் நிறஸ்துத்தர் கலங்கம் சங்கரமர்ச்சிதிரி அஞ்நனப்போபேஷை लोकान् मूलतो ராத்துன் பிளான் தாபாபியன் முனம் வடவிடோ மூலத்தோஷம்மூர்ச்சரூ சதாசரம்மியேபரம் எல்லாம் வல்ல பகவானையும் சத்குருவையும் வணங்கி இந்த சங்கர ஜெயந்தி மகோத்சவத்திலே இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு ஆச்சாரியரால் இயற்றப்பட்டதாகக் கருதப்படுகின்ற லகு வாக்கிய விற்பி என்கிற கிரந்தத்திற்கு முடிந்த வரையில் வியாக்கியானம் பண்ணுவதற்கு அர்த்தம் சொல்வதற்கு முயற்சிக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக சங்கர பகவத் பாதர்களுடைய ஜெயந்தி மகோத்சவத்தை கொண்டாடுகிறோம் சிலருக்கு ஏன் இந்த உற்சவத்தை கொண்டாடுகிறோம் என்பதற்கான காரணங்கள் நன்றாக தெரியும் சிலருக்கு பலருக்கு இந்த உற்சவம் ஏன் கொண்டாடப்படுக படுகிறது என்பது தெரிய சரியாகத் தெரியார் சிலருக்கு அரைகுறையாக தெரிந்திருக்கலாம் ஆகவே ஏன் இந்த உற்சவம் கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் முதலில் சற்று சிந்தித்துவிட்டு ஆச்சாரியர் அவர்களுடைய மகிமைகளை சிறிது அனுசந்தானம் பண்ணிவிட்டு கிரந்தத்திற்கு ஓரளவு முகவரையும் சொல்லிவிட்டு கிரந்தத்தை துவக்க விரும்புகிறேன் சாஸ்திரத்தில் பிரசித்தமான ஒரு ஸ்லோகம் இருக்கிறது அபூஜ்யா எத்திர பூஜ்யந்தே பூஜ்யான்து விமானினா த்ரீணி தத்திர பிரவர்த்தந்தே துர்பிக்ஷம் மரணம் பயம் இதனுடைய அர்த்தம் பூஜிக்க பூஜிக்கத்தகாதவர்கள் எங்கு பூஜிக்கப்படுகிறார்களோ அபூஜ்யா எத்த பூஜ்யந்தே பூஜ்ய விமானினா பூஜிக்க பூஜிக்கத்தக்கவர்கள் எங்கு அவமதிக்கப்படுகிறார்களோ பூஜிக்க பூஜிக்கத்தகாதவர்கள் எங்கு பூஜிக்கப்படுகிறார்களோ அபூஜ்யா எத்தனை பூஜ்யந்தே பூஜ்யான்து விமான பூஜிக்கப்பட வேண்டியவர்கள் எங்கு அவமரியாதை செய்யப்படுகிறார்களோ தற்ற திரேணி பிரவர்த்தன் அங்கு மூன்று நிகழ்ச்சிகள் நிகழும் மூன்று சம்பவங்கள் சம்பவிக்கும் என்னது துர்பிக்ஷம் மரணம் பயம் துர்பிக்ஷம் என்றால் மழை குறைந்து போகும் பயிர்கள்ரியாக விளையாது எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் வரும் பொருளாதார பிரச்சனைகள் தோன்றும் சரியாதான் இருக்கு துர்பிக்ஷம் மரணம் அகால மரணங்கள் அபிருத்யூ காலமில்லாமல் அகாலத்தில் பலர் இறந்து போகின்ற நிகழ்ச்சி பாம்பிளாஸ்ட் அப்புறம் சரி உயிரோடு இருக்கிறவமே மற்ற நாட்களாவது நிம்மதியாக வாழலாம் பயந்துண்டே வாழணும் பயம் பூஜிக்க தகாதவர்கள் எங்கு பூஜிக்கப்படுகிறார்களோ பூஜிக்கப்பட வேண்டியவர்கள் எங்கு அவமானப்படுத்தப்படுகிறார்களோ அத பூஜிக்கத்தகாதவர்கள் பூஜை பண்ணா கூட பரவாயில்லை தோன்றுறது பூஜிக்கத்தகாதவர்கள் எங்கு அவமானப்படுத்தப்படுகிறார்களோ தத்திர த்ரீனி பிரவர்த்தந்தே துர்பிக்ஷம் மரணம் பயம் அதை நான் ரொம்ப வியாக்கியானம் பண்ண விரும்பலை ஏற்கனவே அந்த கண்டிஷனில் தான் இருக்கோங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது நமக்கு அந்த நிலைமையில் தான் நம்ம இருந்துட்டுருக்கோமோன்னு ஒரு சந்தேகமே இருக்குது ஆகையினால் அது ரொம்ப விஸ்தாரமாக சொல்ல விரும்பலை ஆகையினால தான் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே பூஜிக்கப்பட வேண்டியவார்களை பூஜிக்கின்றோம் போற்றத்தக்கவர்களை போற்றுகின்றோம் நன்றாக அவர்களை பூஜை பண்ண வேண்டும் அவர்கள் செய்திருக்கிற காரியமெல்லாம் நம்மால் கற்பனை போட பண்ணி பார்க்க முடியாது நமக்கு தெரியாது ஒரு உண்மையான ஜிஜ்னாசு எல்லாத்துக்கும் உண்மையான எல்லா அப்ஜெக்டிவ்லாம் போட உண்மையான முமுக்ஷு ஒரு ஜிக்யாசுவுக்கு சங்கரா பகவத் பாதர்களுடைய மகிமை நன்றாக தெரியும் கிரந்தங்களையெல்லாம் வாசிக்க வாசிக்க அவர்களுடைய பிரபாவங்கள் தெரியும் அபார மகிமா குரு மகிமா என்று சங்கராச்சாரியாருடைய பெருமையை அப்பொழுதுதான் உணர முடியும் வெறுமனே விக்கிரகத்தை பார்த்தா நமக்கு பக்தி வராது அழகாக கச்சிதமாக ஒரு காவி வஸ்திரம் கட்டியிருக்கு அழகாக விக்கிரகத்தை பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விக்கிரகத்தை பார்க்குறோம் ஏதோ பக் பார்க்குறதுக்கு நன்றாக இருக்குது பூஜை பண்ணணும்னு தோன்றுறது பண்ணுறோம் ஆனால் எதுக்காக அவருக்கு விக்கிரகம் உண்டாக்கி எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்துருக்கா இறந்து போயிருக்கா எல்லாருக்குமே நாம் விக்கிரகம் வைக்கலை பூஜை பண்ணலை சில பேருக்கு மாத்திரம் குறிப்பாக விக்கிரகங்கள் வச்சு பூஜை பண்ணுறோம் ஏனென்றால் அவர்கள் இந்த உலகத்துக்கு செய்திருக்கிற அபூர்வமான அதிசயமான பல காரியங்கள் அதனால் இன்றைக்கும் சமுதாயம் அடைந்து வருகின்ற நன்மை அதனால தான் அவர்களை பூஜை பண்ணுறோம் பூஜிக்கப்பட வேண்டியவர்களை பூஜிக்காவிட்டால் அதுவும் தோஷம் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால் செய்தக்க அல்ல செய்யக்கடும் செய்தக்க செய்யாமையாலும் கெடும்னர் வள்ளுவர் செய்கிறதை தப்பாக செஞ்சாலும் அந்த காரியம் கெட்டு போகும் அது வந்து தோஷம் பாபம் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் பாபம் அகரணே பிரத்யவாயா செய்கிற போது அதை தோஷத்தோடு செஞ்சாலும் பாபம் ஆகையினால் அது ஒழுங்காக செஞ்சாக ஆகவே அந்த மரியாதையை காட்டுவதற்காகத்தான் அவர்களை பூஜை பண்ணுகிறோம் அவர்களை பூஜை பண்ணுறதுக்கு காரணம் அவர்கள் நமக்கு உபதேசித்திருக்கிற விஷயங்கள் அவரை பற்றி சாஸ்திரங்கள்ல திக்விஜய் ஸ்லோகங்கள்லாம் சொல்லுகிறது திக்விஜய ஸ்லோகங்கள்லாம் அஷ்டவருஷே சதுர்வேத விது வித்து எட்டு வயசில் நாலு வேதமும் தெரிஞ்சு கொடுத்தான் சங்கராச்சாரியர் நம்மளால் நினச்சி பார்க்க முடியுமா அஷ்டவருஷே சதுர்வேத வித்து துவாதசே அகில சாஸ்திர வித்து பன்னெண்டு எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சாச்சு ஷோடசே பாஷ்யகர்த்தா பதினாறாவது வயசில் சூத்திர பாஷ்யங்கள் கீதா பாஷ்யம் உபனிஷத் பாஷ்யம் எல்லாம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நாலு வருஷத்துக்குள்ளே நிறைய தேசம் முழுவதும் அட்டணம் பண்ணி சமஸ்துர்மதங்களையும் கண்டனம் பண்ணி அத்வைத்த சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணி திசப்ததி மத உட்சேத்திரே நம எழுபத்தி ரெண்டு விதமான தப்பான அபிப்பிராயங்கள் கொண்ட மதங்களையெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் பண்ணி அவர்களையெல்லாம் இந்த அத்வைத சித்தாந்தத்தை அவலம்பிக்கும்படி பண்ணி மறுபடியும் வைதிக தர்ம மார்க்கத்தை பிரதிஷ்டை பண்ணினார் இது அடிக்கடி உலகத்தில் நடக்கிறது என்று ஆச்சாரியாலே கீதா பாஷ்யத்தில் ஒரு இடத்துல சொல்லுகிறார் கிருஷ்ணர் வந்து கீதையே உபதேசிச்சார் அப்படிங்கிறதுக்கு காரணம் காலேன சொல்கிற ராச்சாரியர் தீர்கால அனுஷாத்தூண காமோத் அனுஷ்டாத்தூர் காமோத் விவேகவிஞ்ஞானரிதேண अभूय प्रवर्धम चधर्मे जगत पिपीपयु सह आदिकर्ता नारायणाख्य विष्णु भौम से ब्राह्मण से भौम से ब्रह्मण ब्राह्मण ब्राह्मण रक्षणा देव्या वसुदेवांशन किल संबभूव इपड़ी और वाक्य वह எனக்கு அது ஞாபகத்தில் என்னமோ இந்த வேகத்தில் ஆரம்பித்து விட்டேன் இந்த பாஷை ஞாபகத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னது ரொம்ப அதில் சொல்லுகிறார் ஜனங்களுக்கு எவ்வளவுதான் நல்ல விஷயங்களை ஆரம்பத்தில் நன்றாக எவ்வளவு உபதேசம் பண்ணினாலும் பகவான் இந்த சிருஷ்டியை பண்ணுற போதே தாத்தா யதாபூர்வம் அகல்பயது சிருஷ்டியை வந்து பகவான் பண்ணுற போதே வேதத்தோடைய பண்ணியிருக்கார் எல்லாருக்கும் அறிவை கொடுத்து சாஸ்திரத்தை கொடுத்து எல்லாம் கொடுத்துருக்கிறார் கொடுத்திருந்தாலும் கூட காலப்போக்கில் என்ன ஆகிடுறதான்னா ஆசை அதிகமாகிடுறதா அனுஷ்டாத்ரீனாம் காமோத்பவாது ஹீயமான விவேக விஜான ஹேதுக்கேன அதர்மேன்னு நாளாக என்ன ஆடுதுன்னா விவேக விஞ்ஞானம் எல்லாம் போய் அதர்மம் அதிகமாய் தர்மத்தை மூடுற அதில் அந்த சமயத்தில் அந்த உலகத்தோட நிலையை காப்பாற்றுறதுக்காக வேண்டி பகவான் அவதாரம் பண்ணுகிறார் அப்படின்னு ஆச்சாரியாலே எழுதுகிறார் அப்படி எழுதுகிற ஆச்சாரியாலே அவதாரம் தான் அவரே எழுதுகிறார் அது மாதிரி சமஸ்த வைதிக மத வைதிக மதத்துக்கு விரோதமான மத மதங்களெல்லாம் வந்து ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் அது வந்து ஜனங்களை குழப்போ குழப்புன்னு குழப்பிற ஒரு காலத்தில் யாருக்கு எத்தத்துன்னா பித்தந்தெழியும்னு இருக்கிற காலத்தில் அந்த சமயத்தில் இதுதான்ப்பா ப பந்தா சச வைதிகோ தர்ம இதுதான் வைதிக தர்மந்தான் முக்கியம் அதில் தான் லட்சியங்கள்னால் ஒழுங்காக சொல்லியிருக்கு அதில் தான் சாத்தியம் எதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கு சாதனம் எதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கு இதைத்தான் அவலம்பிக்கணும் சொல்லி ஆச்சாரியார் அவர்கள் சங்கரபகவத் பாதாச்சாரியார் அவர்கள் தெளிவாக மக்களுக்கு வேதத்தினுடைய அர்த்தத்தை விளக்கி சொன்னார்கள் அப்படி விளக்கி சொல்றதுக்கு மக்களுக்கு அதை எடுத்து விளங்கும்படி செய்வதற்கு அவர் அப்பரிமிதமான ஆற்றலை வெளிப்படுத்தினார் அப்புறம் நாலு மட்டங்களை ஸ்தாபனம் பண்ணினார் மட்டங்களையெல்லாம் ஸ்தாபனம் பண்ணினார் அதில் மூலமாக பிரச்சாரமெல்லாம் செய்யும்படி தர்ம பிரச்சாரம் தத்துவ பிரச்சாரம் எல்லாம் ஏற்படும்படி செய்தார் அதெல்லாம் நமக்கு தெரியும் இத்தனை பண்ணினத்துனால்தான் இன்றைக்கும் அதை பார்த்து ஆச்சரியப்படுறோம் எப்படி எட்டு வயசில் ஒருத்தரால் நாலு வயதும் படிக்க முடியும் ஏன்னா சாஸ்திரம் சொல்கிறது நம்ம நம்ம சரித்திரம் சொல்கிறது அதை பொய் சொல்ல மாட்டார்கள் பெரியவர்கள்லாம் இதை பொய் சொல்ல மாட்டார்கள் திருஞான சம்பந்தம் நம்ம ஒத்துண்டிருக்கோம் எத்தனையோ மகான்கள்லாம் அப்படி அவதாரம் பண்ணியிருக்குது தெரியும் நமக்கு எப்படி எட்டு வயசுக்குள்ளே எல்லா நாலு வேதத்தை படித்து பன்னெண்டு வயசுக்குள்ள எல்லா சாஸ்திரத்தையும் தெரிஞ்சுண்டு பதினாறு வயசில் பாஷ்யத்துக்கு அர்த்தம் பண்ணி பாஷ்யம் பண்ணி அப்புறம் வாதப்பிரதிவாதங்கள் எல்லாம் நிறைய நிறைவேற்றி அதுக்கப்புறம் நல்ல பெரிய நிறைய இடங்கள்ல எல்லாம் தேவாலயங்கள் எல்லாம் ஸ்தாபனம் பண்ணி ஜனங்களுக்கு நல்ல சித்த சுத்தி ஏற்படுறதுக்கான மார்க்களை எல்லாம் காட்டி கொடுத்து தத்துவ விசாரத்தினுடைய உச்சம் என்னங்கிறத நன்றாக காட்டி கொடுத்து இத்தனையும் பண்ணியிருக்கிறதுனால அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம் அஹோ குரு அஹோ குரு அஹோ ஜானம் அஹோ ஜானம் அஹோ சுகம் அஹோ சுகம் ஆகையினால நமக்கு வந்து அது அது அது புரிஞ்சாதான் நமக்கு அந்த பக்தி வெளிப்படுறது புரியாத வரைக்கும் அப்படியே பரபிரம் புரியாது வரைக்கும் உட்காண்டர் அது வந்து இதெல்லாம் வந்து இச்சுறை விஷயம் நடந்திருக்குப்பா ஆகையினால அவருக்கு விழா உற்சவம்லாம் வந்து இந்த அஞ்சு நாள் உற்சவமெல்லாம் இல்லை நித்யோத்சவம் நித்யஸ்ரீ நித்தியமங்கலா எதுவும் பண்ணணும் ஆனால் நம்மளால் அப்படிலாம் அது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதுக்காக வேண்டிய அப்போ அதுக்குன்னு தனியாக நம்ம அதுக்குன்னு குவாலிட்டி டைம் கொடுத்து சங்கராச்சாரியாருக்குன்னு ஒரு டைம் கொடுத்து அதுக்குன்னு ஒரு நாலு அஞ்சு நாள் உற்சவத்தை வச்சு பூஜை பண்ணி திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோம் பேட்ரி சார்ஜ் பண்ணிக்கிறோம் இப்படி ஆச்சாரியால் சொல்லியிருக்காளாகும் நான் மறந்துவிட்டோம் ஒரு வருஷமாச்சு போன சங்கர ஜெயந்தியில்தான் ஞாபகப்படுத்திட்டோம் அதனால் என்ன பண்ண வேண்டியிருக்கு நான் அடுத்த சங்கர ஜெயந்தியில் திரும்பவும் ஞாபகப்படுத்திக்கிறோம் இப்படி தெரியும் ஒரு தெரிஞ்சாலும் கூட அடிக்கடி என்ன ஆயிடுறது இந்த அதுக்கு தானே இருக்குது ஆவணி ஓட்டத்தினுடைய தாத்பரியமே நம்ம வந்து இவ்வளவோ காயத்ரி ஜபம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் வேதத்தை சொல்கிறோம் இருந்தாலும் அந்த நம்ம சொல்கிற அந்த தெய்வீக சக்தி குறைஞ்சிடுமா அதுக்காக ஒரு கர்மாவை பண்ணி பழையபடியும் அதை வந்து திரும்ப திரும்ப அதை சார்ஜ் பண்ணிக்கிறோம் அதுக்காகத்தான் ஆவணி ஓட்டம் பண்ணி திரும்பவும் மறுபடியும் வேதாரம்பலாம் பண்ணி அதுக்கெல்லாம் ஒரு நிறைய வாடகை காயத்ரி ஜபமெல்லாம் பண்ணி திரும்பவும் சொல்கிறோம் இப்படியெல்லாம் வச்சுருக்கிறதுனுடைய காரணமே இது இதுக்கு தான் இந்த மாதிரி ஜெயந்தியை கொண்டாடுறோன்னு சொல்கிறேன் ஆச்சாரியாளுடைய ஜெயந்தியை கொண்டாடுறதுக்கு காரணமே இது தான் நமக்கு அவர் கொடுத்துருக்கிற நிதிக்கு பொக்குஷத்துக்கு ஈடு என கிடையாது எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வந்து செல்வந்தனாக வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் பெரிய பெரிய கோட்டீஸ்வரம் குபேரன்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் பெரிய பெரிய மகாராஜாக்கள்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் ஆனால் அவர்களெலாம் இருந்த சுவடே தெரியல ஏதோ பேருக்கு சரித்திரத்தில் அசோகர் வந்தார் மரங்களை நட்டார் போனார் அப்படின்னு இருக்கே தவிர ஏதோ செஞ்சார் அப்படின்லாம் இருக்கே தவிர பெரிய பெரிய ஆள்லாம் கூட இருந்த இடம் தெரியலை ஆனால் ஒன்றுமே இல்லாமல் அறிவை ஒன்றையே உலகத்துக்கு வழங்கி அதனாலேயே நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியுங்கிறத விளக்கி காட்டினதுனால இன்றைக்கும் சமுதாயம் இந்த உலகம் வந்து அவரை போற்றுகிறது ஏன்னா மனுஷனுக்கு ஒரு லெவல் ஒரு நிலைக்கு மேலே திருப்தியை எதுலையும் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் ஒரு வாழ்க்கைக்கு வர்றான் அவனுக்கு தேவையானதை கொடுத்தவர் ஆகையினால தான் அவரை அறிவுலகம் என்றென்றும் போற்றும் அறிவுலகம் அன்றும் போற்றியது அறிவுலகம் அப்படி சொல்லணும் இதெல்லாம் தமிழ் பாஷையில் அப்படி சொல்லணும் அறிஞர் உலகம் அறிவர் அறி அறிவுலகம் அன்றும் போற்றியது இன்றும் போற்றுகிறது என்றும் போற்றும் ஆகவே ஷங்கராச்சாரியாருடைய மகிமையை இப்பொழுது நாம் சிந்தனை பண்ணினோம் அவர் சொன்ன ஒரு கிரந்தத்தை வச்சு அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருங்கிறத ஒரு ஒரு கிரந்தத்தில் ஒரு ஸ்லோகத்தை முதல்ல எடுத்துக்க போகிறேன் முகவரியா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி இந்த டெக்ஸ்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன ஸ்லோகத்திலேயே பிரசித்தமான ஸ்லோகங்களில் ஒன்று துர்லபம் திரையமே வைத்தது தெய்வனு கிரேதுக்கம் மனுஷத்ஷுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரயா விவேக சூடாமணியில் இது வருகிறது சொல்லுகிறார் ஆச்சாரியாள் இந்த உலகத்தில் மூன்று விஷயங்கள் முதல்ல மூணு சொன்னேன் அது வேற துர்பிக்ஷம் மரணம் பயம் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மூன்று விஷயங்கள் கடவுளுடைய பரிபூரணமான அனுகிரகம் இல்லை என்றால் கிடைக்கவே கிடைக்காது பகூனாம் ஜென்மநாமந்தே என்று கீதை சொல்லுகிறது ஆகவே எத்தனையோ அநேக ஜென்ம சம்சித்தா தத்தோயாதி பராங்க ஆகவே இந்த உலகத்தில் வந்து கடவுளுடைய அருள் ஒருத்தனுக்கு பூர்ணமாக இருந்தால் தான் மூணு விஷயம் நன்றாக கிடைக்கும் முதல் கடவுளுடைய அனுகிரகம் என்னென்னா மனித பிறவி மனித மனுஷன்மா லேசில் கிடைக்காது நமக்கு அதோடய வேல்யூ தெரியல எது நம்மக்கிட்ட இருக்கோ அதோடய வேல்யூ நமக்கு தெரியாது எது நாமளாக இருக்கோமோ அதோட வேல்யூ நமக்கு தெரியாது மனுஷ ஜென்மாவோட மகிமை தெரியறதே கிடையாது மனுஷ ஜென்மா மிக மிக துர்லபம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது ிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிது அரிது கான் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலே தெரியவே தெரியாது என்ன வருமோ தெரியாது அதனால தான் நம்ம சங்கல்பத்தில் சொல்லிகிட்டே இருக்கோம் அனாதி அவித்யா வாசனையா பிரவர்த்தமானே அஸ்மின் மகதி அஸ்மின் மகதி அஸ்மின் மகதி சம்சார சக்ரே சம்சார சக்ரே விஜித்ராவிகி விஜித்ராவிகி அவர் சொன்னார் திரும்ப கிழிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு விசித்ராபிகி கர்மகதிபிகி விசித்ராசு பசுபக்ஷி மிருகாதிஷு யோனிஷு புனஃப் புனா அநேகதா ஜனித்வா பல தடவை பிறந்திருக்கும் பல தடவை புல்லாக இருந்திருக்கும் ஒரு தடவை மாத்திரம் புல்லை நிறைய பேர் இந்த எவல்யூஷன் தீரி ஒன்று இருக்குது அதை சொல்லிகிட்டே இருப்பாப்போம் புல்லேருந்து இப்போ மனிதன் நிலைக்கு வந்துவிட்டோம் இனிமேல் கீழே போகமாட்டோம்ப அப்படிலாம் கிடையாது சாஸ்திரம் எப்படி சொல்லலை நிறைய தடவை புல்லாக பிறந்திருக்கும் நிறைய தடவை புழுவாக பிறந்திருக்கும் நிறைய தடவை மரமாக பிறந்திருக்கோம் நிறைய தடவை மனுஷனாகவும் பிறந்திருக்கும் அதுவும் மறக்கப்படாது நிறைய தடவை எல்லா பிறவிகளும் பிறந்து இழைத்தேன் ஆகையினால் அநேகதா ஜனித்வா கேனாபி புண்ணிய கர்ம விசேஷன ஏதோ ஒரு எத்தனையோ மனுஷ ஜென்மாவில் பண்ண புண்ணியமெல்லாம் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து இப்போ இந்த மனுஷன்மா கொடுத்துருக்கு இதையும் ஒழுங்காக வச்சுக்கலைன்னா பத்தாயிரம் ஜென்மம் அவக்கப்புறந்தான் மனுஷ ஜென்மான்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன் அப்போது கேட்டாலே தான் இருக்குது வரணும் அது சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை வரும் இந்த ஒரு நம்பி இந்த விஷயத்தில் நம்பிக்கை இருந்தால் நமக்கு அதுக்கு வரும் அய்யோயோ இந்த பிறவி வீணா இடப்படாதப்பா இதை எப்படியாவது பயன்படுத்தித்தான் தேரணும் அப்புறம் இது திடீர்னு போயிடுத்துனா என்ன பண்ணுறது யாரோ முந்தானத்துக்கு தான் ஹார்ட் அட்டாக் போயிட்டாங்கிற அப்புறம் பழைய பிடிக்கும் நம்மளுக்கும் அதே கைதானே ஏதா திடீர்னு நம்மளும் போயிட்டா என்ன பண்ணுறது அதனால் இன்றைக்கி இருக்கோம் இப்போ இருக்கும் அடுத்த கஷணம் இருக்கோமோ தெரியாது ஆகவே மனுஷன்மா உயர்ந்தது முதல்ல இது முதல்ல புரிஞ்சுக்கணும் இதை பற்றி வர்ணனை பண்ணிகிட்டே இருக்கலாம் நான் நிறுத்திக்க போகிறேன் அதாவது மனுஷன்மா கிடைக்கவே கிடைக்காது ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் மனுஷ ஜென்மா கிடைக்கும் நிறைய பேர் நான் ஒரு ஈன பிறவி அப்படி நினச்சுருக்கோம் சாஸ்திரம் சொல்கிறது நீ மனுஷென்மாவே உயர்ந்ததுன்னு சொல்கிறது மனுஷ ஜென்மா பெரிய மனுஷன்மா எனக்கு வந்து ஒன்றுமே இல்லை என்ன இல்லை நீ மனிதனாக இருக்கியே மனிதனாக இருக்கிறது மனித பிறவியில் இந்த பிறவியில் கிடைச்ச பெரிய புண்ணியம் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவ மதிக்கலை வா சாஸ்திரம் மதிக்கிறது மனிதனாக பிறந்தவனை சாஸ்திரம் மதிக்கிறது சாஸ்திரம் மதிக்கிறது முக்கியமாக மற்றவா மதிக்கிறது முக்கியமாக வந்து அதெல்லாம் சாஸ்திரம் மதித்தால் மதிச்சுட்டு போதும் நமக்கு சாஸ்திரம் மதிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சாஸ்திரம் மதிக்கிறது மகான்கள் மதிக்கிறார்கள் மனுஷ ஜென்மா ரொம்ப ரொம்ப ஒசந்தது ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லும் பொழுது அந்த பிறவி எடுத்திருக்கிற ஒவ்வொருவரும் உயர்ந்தவர்கள் நமக்கு தாழ்வு மனப்பான்மை வர வேண்டிய அவசியமே இல்லை இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரவேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா மனுஷிய ஜென்மாவையே சாஸ்திரம் வந்து அவ்வளோ ஸ்துதி பண்ணியிருக்கும் பொழுது நமக்கு மனுஷ ஜென்மாவில் எத்தனையோ ப்ராப்ளம் இருக்கலாம் அது வேறு விஷயம் மனுஷ ஜென்மா உயர்ந்ததா இல்லையா அப்படிங்கிற போது சா அதுக்கு என்ன பதில் மனுஷன்மா உயர்ந்தது அதுக்கப்புறம் மனுஷ ஜென்மாவில் வந்து எனக்கு புத்தி சக்தி கம்மியாக இருக்கலாம் எனக்கு படிப்பு குறைவாக இருக்கலாம் எனக்கு வந்து திறமைகள் கம்மியாக இருக்கலாம் பண வசதி கம்மியாக இருக்கலாம் நான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கலாம் அதெல்லாம் வேறு விஷயம் மனுஷிய ஜன்மாவாக உயர்ந்ததுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா அப்போது வந்து நீ உயர்ந்தவன் அதனால் அந்த சாஸ்திரங்கள்லாம் இது இப்படி சொல்கிற போது நமக்கு அது மனசில் படணும் இப்போ நிறைய பேருக்கு இந்த இடத்துல சொல்கிற போது மாத்திரம் அப்படின்னா இது வர வழக்கமாக எல்லோரும் சொல்கிறது தான் எல்லோரும் தொடங்குகிற போதே இப்படி தான் சொல்லுவாள் எல்லா உபன்யாசத்துலையும் இதை அப்படித்தான் எடுத்த உடனே இப்படி தான் மனுஷன்மா வசந்ததுன்னு தான் சொல்கிறா அப்படின்னா அது வசந்ததுன்னு சொல்கிறாங்கிறது பெரிய விஷயம் அது மனுஷனாக பிறந்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்கிற போதே அதுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது நம்ம அந்த போர்ஷனை மாத்திரம் அது சரியாக கேட்குறோமாங்கிற எனக்கு தோன்றது சந்தேகமாக நிறைய பேர் சரியாக கவனிச்சிருக்கலாம் நிறைய எனக்கு தெரிய அந்த முதல்ல அதுவே அடிப்படையிலே தகராறு வரக்கூடாது முதல்ல மனித பிறவி உயர்ந்ததுன்னு ஒருத்தனுக்கு புரிஞ்சு கொடுத்துன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் முன்னேற ஆரம்பிச்சிடுவான் மனித பிறவி உயர்ந்தது நான் வந்து மனுஷனாக பிறந்திருக்கேன் இது பெரிய விசேஷமானதுன்னு ஒன்று மனசில் ஆழமாக பதிஞ்சு தான் ஆகணும் அது பதிஞ்சாத்தான் மற்ற விஷயங்களையெல்லாம் பதிய வைக்க முடியும் சாஸ்திரம் சொல்லுகிறது மனுஷ ஜென்மா கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் கிடைக்கும் தெய்வானுகிரக ஹேதுக்கம் துர்லபத் திரயம் பிரதமம் கிம் மனுஷென்மா முதல்ல மனுஷ ஜென்மாதான் கடவுளுடைய அருளில் முதல் அம்சம் மனுஷ ஜென்மா கிடைச்சா மாத்திரம் போகாது மனுஷ ஜென்மாவை ஒழுங்காக ஒருத்தன் புரிஞ்சுனான்னா மற்ற ரெண்டுக்கும் போயிடுவான் போகிறது இல்லை ஏன்னா மனுஷ ஜென்மாவை சரியாக புரிஞ்சிக்கல புரிஞ்சுக்காததுனால தான் மற்ற ரெண்டும் சரியாக வரமாட்டேங்கிறது அடுத்தது என்ன முமுட்சுத்துவம் மகா சம்ஸ்ரேயா இந்த முமுக்ஷுத்தம்ங்கிறது அடுத்தது மனுஷ ஜென்மாவனுடைய மகிமை புரிஞ்சுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒருத்தன் முமுட்சு ஆயிடுவான் ஆனால் மனுஷ ஜென்மாவனுடைய மகிமை புரியாததுனால தான் நிறைய பேர் முமுட்சு ஆகாமையே இருக்க மனுஷென்மாவோட மகிமை புரிஞ்சா நிச்சயமா முமுட்சு ஆயித்தான் ஆகணும் வேற வழியே கிடையாது மனுஷ ஜென்மாவனுடைய மகிமையே விட்டுடுவோம் முடிச்சுடுவோம் விட்டுடுறது என்ன முடிச்சுடுவோம் அதை புரியறதற்கிட்ட முடிச்சு வச்சுடுவோம் இப்போ அடுத்தது முமுக்ஷுத்வம் இந்த முமுட்சுத்துவம்ங்கிறது மோக்ஷம் அடையணும்னு ஆசை இதுதான் இது இதைத்தான் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லி இந்த டாபிக்கு வரணும் நான் இந்த மோக்ஷம் அடையணுங்கிற ஆசை விவேக சூடாமணியிலேயே மோக்ஷம்னா என்னன்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் சொல்கிறது அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அல்பித்தான் ஸ்வஸ்வரூபானு ஸ்வஸ்வரூபாவ அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு ஸ்லோகத்தோட தாற்பயம் அகங்காரம் முதலான அறியாமையினால் கல்பிக்கப்பட்ட தேகபந்தங்களை தன்னை பற்றிய உண்மை அறிவால் அறிந்து கொண்டு நீக்க வே நீக்குவது எதுவோ அது நீக்குவதற்கான முயற்சியில் விருப்பம் எதுவோ அதுதான் முமுக்ஷுத்வம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது மோக்தும் இச்சானா என்ன அர்த்தம் இந்த மோக்தும்னா விடுபடுறதுன்னு அர்த்தம் மோக்ஷுங்கிற தாத்துவுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது மோ மோக்ஷுங்கிற தாத்துவுக்கு வந்து விடுறதுன்னு அர்த்தம் முச்சுங்கிற தாத்துன்னு சொல்லுவோம் மோக்ஷுங்கிற தாத்துவுக்கு அர்த்தம் வந்து கிவ் அப்னு இங்கிலீஷில் சொல்லுவாள் விடுறதுன்னு அர்த்தம் விடுறதுனால் எதை விடுறது விடுறது இங்கே சங்கராச்சாரியார் சொல்கிறது என்னென்னா அந்த ஸ்லோகத்தில் பர்டிகுலர் ஸ்லோகத்தில் சொல்கிறது என்னென்னா அஜானத்தினால மனசு சரீரம் இதில் நான்கிற எண்ணத்தை விடுறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு நான் உண்மையாக நான் யாருன்னு புரிஞ்சுண்டு இந்த சரீரம் மனசுலையெல்லாம் இந்த நான்கிற ஒரு எண்ணம் உக்காந்துருக்கு இது இந்த நான் நசுங்கி வேறு போயிருக்கு போட்டு நசுக்கோ நசுக்குன்னு நசுக்கு ஏற்கனவே இது வந்து நான் மனுஷன் நான் ஆணு பெண்ணு அப்புறம் வந்து இதுக்கு வந்து ஜாதி வேறு அப்புறம் குலம் வேறு அதில் கோத்திரம் வேறு இதில் பிரகச்சரணம் வடமா அஷ்டசகஸ்திரம் பாத்திமா அதெல்லாம் வேறு அதுக்கப்புறம் ஆயிரத்தெட்டு அதுக்குள்ளே பிரிவு இத்தனையும் போட்டு போட்டு போட்டு போட்டு அப்புறம் பிஏ எம்ஏ இன்னும் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு புரிஞ்சுடும் நசுக்கிறோம்னாலே புரிஞ்சு போய்டும் இந்த நானை போட்டு நசுக்கோ நசுக்குன்னு நசுக்கி அது எந்திரிக்கவே விடாமல் பண்ணி பண்ணி வச்சுரு இதை வந்து நீக்கிறது அப்படின்னு சொல்லி மோட்சத்தை பற்றி சொல்லியிருக்கு ஆனால் இது மோக்ஷத்துக்கு வரணும்னாலே எத்தனையோ தகுதி வேண்டியிருக்கு மனுஷன்மாவை வந் இது நான் வந்து மோக்ஷத்துக்கு லட்சணம் தான் சொல்லியிருக்கேன் இனிமேல் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்குது அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜ்யான கல்பித்தான் சொஸ்வரூபாவ போதேன மோக்தும் இச்சா முத ஸ்லோகத்தை சொல்லியாச்சு அது முமுட்சுத்துவத்துக்கு லட்சணம் சொல்லியிருக்கு ஆனால் மோட்ச ஸ்வரூபமும் அதில் அடங்கியிருக்கு அப்படி தெரிஞ்சுண்டு மோட்சத்தை அடையிறது அடையிறதுக்கு விரும்புறதுன்னு சொல்லியிருக்கு இந்த மோட்சத்தையே அடையணும்னு நாம் நினைக்கிறோம் இப்போ என்ன நன்னா தானே இருக்கும் இப்படி தோன்றுறது நல்லா தானே இருக்கும் இப்போ மோட்சம் எல்லாம் அடையணும் நிறைய பேருக்கு மோட்சங்கிற வார்த்தையை கேட்டாலே நோ பண்ணுறது மோட்சம்னா இப்போ என்னத்துக்கு இந்த வயசில் போய் மோட்சம் மோட்சம்னு தான் சொல்லு மோட்சம்னா என்னென்னா அது வந்து எல்லாம் போகிற காலத்தில் பேச வேண்டிய விஷயம் மோட்சம் நிறைய பேருக்கு அது அது நிறைய பேர் அப்படி தான் நினச்சிருக்கேன் மோட்சங்கிற வார்த்தையை கேட்டாலே அதெல்லாம் என்னத்துக்கு பேசாது பேசாது மோஷம் மோட்சங்கிற வந்து சாதாரண வாச்சியார்த்தம் கூட நிறைய பேருக்கு தெரியாது புரியறதுக்கு நன்றாக ஒழுங்காக அதை புரிய அச்சார்த்தம் தெரிஞ்சாலே போகிறோம் அதுக்கு வந்து சரியான அர்த்தமே புரியறதில்லை மோட்சம்னு கேட்டால் பயம் மோட்சம்னால் அந்த பாட்டி வந்து சொல்லுவாள் எங்கள் மோட்ச சாம்ராஜ்ய சித்தியர்த்தம் அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணிட்டுருப்பாள் அதெல்லாம் வந்து பாட்டிக்கு தான் மோட்ச சாம்ராஜ்யம்னா நமக்கெல்லாம் வந்து இந்த சாம்ராஜ்யந்தான் பாட்டி வந்து ஆற்றுல பரணி தெய்வத்துக்கு அஸ்வத்த பிரதர்ஷனத்துக்கு வந்து சொல்லிகிட்டு இருப்பாள் அந்த பாட்டிக்குன்னு ஸ்பெஷலாக சில சங்கல்பெல்லாம் உண்டு பாட்டி இந்த சங்கல்பம்லாம் சொல்லப்படாது அதனால் பாட்டி என்ன சொல்லணும்னா மற்றவாளுக்குலாம் தீர்க்க சௌமங்கள் யாபாத்திய அர்த்தம் அப்புறம் வந்து சத் சந்தான சௌபாகிய சித்தியார்த்தம் இது சங்கல்பம் தனியாக இருக்குது இவள் அந்த பாட்டிக்கு ஸ்பெஷல் சங்கல்பம் வந்து திருட ஜான வைராகிய சித்தியார்த்தம் மோட்ச சாம்ராஜ்ய சித்தியார்த்தம் அதை சொல்லிட்டு சொல்ல சொல்ல பாட்டிக்கு அபிமானம் அதிகமாகிட்டுருக்கு திருடஞான வைராகி இந்த மோக்ஷத்தை அடைய விரும்புறது அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க வேண்டும் மோட்சம்ங்கிறது இப்போ நான் சுருக்கமாக சொல்லிவிட்டேன் சரீரத்தில் வச்சிருக்கிற நான் சரீரம் மனசுன்னு நினைச்சுட்டு இருக்கிற எண்ணத்தை விடுறது தான் மோட்சம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றது சாதாரணமாக சாஸ்திரத்தில் சொல்ற அர்த்தம் என்ன நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் பிறந்துண்டே இருக்கும் மறுபடியும் மறுபடியும் செத்துண்டே இருக்கும் பிறக்கிறோம் சாக சாகரம் புறக்கிறோம் இதே தான் திரும்ப திரும்ப நடந்துட்டுருக்கு எப்படியாவது இந்த ஜென்ம மரண ரூப பிரவாக சம்சாரத்திலிருந்து விடுபடணும் அதுக்கு பேர் தான் மோக்ஷம் திரும்ப திரும்ப மறு புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இகசம்சாரே வசமாக மாட்டின்னு இருக்கேனே இதுலேருந்து என்றைக்கு விடுபடுறது எத்தனை தடவை பிறந்தாச்சு எத்தனை தடவை இறந்தாச்சு எழு கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் ஆதலால் பிறவி வேண்டே நரங்குமா நகருடானே திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து கஷ்டப்படுறேன் ஆகையினால் ஜென்மாவே இல்லாமல் போகணும் அப்படிங்கிறது தான் மோட்சம்னு சாதாரணமாக சொல்லுவோம் ஆனால் ஆச்சாரியாள் இந்த விவேக சூடாமணி ஸ்லோகத்தில் மோட்சத்தை பற்றி சொல்லும் பொழுது நான் இந்த சரீரம் மனசுங்கிற எண்ணத்துலேருந்து விடுபடணும் அதாவது சரீர சரீர அபிமானத்துலேருந்து விடுபடுறது தான் ஜென்மாவே இல்லாமல் போகிறது ஜென்ம மரணத்துலேருந்து விடுபடுறதுன்னா என்னன்னா சரீரம் தானே பிறக்கிறது சரீரம் தானே இறக்கிறது அதில் வச்சிருக்கிற அபிமானத்தை விடுறது தான் மோக்ஷம் இதை இன்னும் பிறகு நான் திரும்பவும் விரிவாக விளக்கிறேன் அப்படிதான் மோட்சத்தை சொல்றது இங்கே அப்போ சாதாரணமாக வழக்கத்தில் என்ன அர்த்தம் இருக்குது பிறக்கிறோம் சாகரம் பிறக்கிறோம் சாகரம் இந்த பிறவிலேருந்து விடுபடணும்ப்பா பிறவிச் சூழல்லிருந்து விடுபடணும் அதுக்கு பேர் மோட்சம்னு சொல்கிறது பிறவிச்சூழல் இருந்து விடுபடணும்னு சொன்னால் பிறவிச்சூழல்கிறதே ஒரு மாயத்தோற்றம்னு புரிஞ்சுக்கிறதான் பிறவிச்சூழல்கிறதே ஒரு மாயத்தோற்றம் தான் பிறவிச்சூழல் பிறவிச்சூழல்னு பேசுகிறோமே தவிர பிறவிச்சூழல்கிறது நம்ம ஏதோ இருக்கிற நிலையை ஒத்துண்டு பேசுகிறதுக்காக சொல்கிறோம் நன்றாக அப்சல்யூட் ரியாலிட்டின்னு சொல்கிறோம் சொல்கிறோமோ இல்லை அந்த ஆங்கிளில் பாரமார்த்திக திருஷ்டியில் பார்த்தோமானால் பிறவிச்சூழல் என்பது ஒரு மாய உண்மையில் பிறவியும் இல்லை சுழலும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் அது கொஞ்சம் கடினமான விஷயம்தான் இதை சொல்கிறதுக்கு முன்னாடியே பெரியவர்கள்லாம் என்ன சொல்லுகிறார்கள் நமக்கு ஏன் இந்த மோட்சத்தில் இச்சை வருகிறதுன்னு சொன்னால் ஷோகதம் சமஸ்தம் நமக்கு வந்து இந்த வாழ்க்கையில் வந்து ஒரு லெவல் வரைக்கும் இன்னமும் நல்லா இருக்கிற மாதிரி தோன்றுறது எல்லாமே நல்லாவே இருக்கும் போல் இருக்கு இதோ இப்போ சரியாயிட போகிறது இதோ சரியாயிடும் பாருங்கள் இன்னும் ஒரு ஒரு அஞ்சு மாதத்துல பாருங்க நம்ம லெவல்லாம் சரியாக போயிடுது இப்படியே எதிர்பார்த்து எதிர்பார்த்தே காலம் ஓடின்னு இருக்கு அது என்னென்னா இன்னொன்று புதுசு புதுசாக வந்துட்டுருக்கே தவிர அது ஒன்றும் நிற்கிறது இல்லை நமக்கு அது புரியலை ஆனால் நம்ம என்னென்ன ஏதோ சரியாக போய்டுறது பார் எல்லாம் சரியாக போயிட போகிறது கொஞ்சம் நாளில் பார் எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இப்போ சரியாக போயிட போகிறதுன்னு ஆசைப்பட்டுகிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ கஷ்டப்படுறோம் ஆனால் கொஞ்ச நாளில் சரியாயிடும்னு நம்புகிறோம் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா எப்படி இருக்குதுன்னா அதே கதை தான் கன்ட்னியூ ஆறுது அப்போ ஒரு கஷ்டம் இப்போ ஒரு கஷ்டம் அது கஷ்டம் பூர்ணமாக போயிடுதான்னு விவகாரத்தில் யாரை கேட்டாலும் சொல்ல முடியல இருக்கு இருக்குது ரெண்டும் இருக்குறா முதல்ல வந்து ரொம்ப கஷ்டம்னு சொன்னா இப்ப இருக்கு அப்படிங்கிற கொஞ்சம் விசாரிச்சோம் ஏன் கேட்கிற தலைவிதி தாங்க முடிய இப்படி நமக்கு வந்து கஷ்டங்கள் ஜாஸ்தி ஆகிறத வச்சுன்னுதான் சாஸ்திரமே இருக்கு நமக்கு துக்கம்னு இல்லேன்னு வச்சுங்க இந்த உபன்யாசமே கிடையாதுன்னு கிடையாது இப்ப பூஜையே கிடையாது ஒண்ணும் கிடையாது துக்கம்ங்கிறது ஒண்ணு இருக்கிறதுனாலதான் சனாதனமாக இந்த துக்கம் இருந்துட்டு இருக்கிறதுனால தான் சனாதனமாக இந்த வேதங்களும் சாஸ்திரங்களும் இருந்துன்னு இருக்கு துக்கம் சனாதனம் துக்க நிவர்த்தி சாதனானி அப்படி சனாதனமாகவே இருந்துன்ட்டுருக்கு அதுவும் இருந்துட்டு இருக்கு இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதாவது முமுக்ஷுத்வங்கிறத பற்றின விஷயம் நம்ம பேசணும் இப்போ பேச வேண்டிய விஷயம் இந்த முமுக்ஷுத்வத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி சாஸ்திரத்தில் பல படிகளெல்லாம் இருக்குது படிகளெல்லாம் சொல்லப்பட்டு அந்த படிகளெல்லாம் சொன்னால் தான் இது புரியும் அதனால் மொட்டையாக முமுக்ஷுத்துவத்தில் முமுக்ஷுத்துவம்னு சொல்லி அந்த முமுக்ஷுத்துவத்தில் மோட்சத்தை பற்றி இப்படி அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி வச்சுருக்கேன் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது நம்ம எல்லாரும் பிறந்திருக்கோம் பிறந்து பிறந்திருக்கிற நமக்கு காரியம் பண்ணுறதுக்கு மூணு கரடங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு மூணு கரணங்கள் பிறந்திருக்க நம்ம தனியாக இருக்கும் எல்லாரும் தனித்தனியாக இருந்துருக்கும் நம்ம எல்லாருக்கும் மூணு கரணங்கள் இருக்குது காய்கம் வாச்சிக்கம் மானசம் அப்படின்னு மூன்று கரணங்கள் இருக்குது கரணத்திரயம் போட்டுக்கணும் நான் இப்போ மூணு சொல்ல போகிறேன் கரணத்திரயம் கர்மத்ரயம் பலத்ரயம் தோஷத்ரயம் இப்படி சொல்ல போகிறேன் கர்மத்ரய கரணத்ரயம் கர்மத்ரயம் பலத்ரயம் தோஷத்ரயம் இதெல்லாம் புரிஞ்சாத்தான் மோட்சம்னா என்னென்ன புரியும் இதை புரிஞ்சாத்தான் மோட்சத்தை பற்றி புரிய வைக்க முடியும் இந்த கரணத்திரயம் என்னென்னா மனசு வாக்கு காயம் இந்த சரீரத்தினாலையும் வாக்குனாலையும் மனசுனாலேயும் நிறைய லௌகிக கர்மாக்களையும் பண்ணுறோம் நிறைய வைதிக கர்மாக்களையும் பண்ணுறோம் விவகாரத்தில் எத்தனையோ லௌகிய கர்மாக்களையும் பண்ணிகிட்டுருக்கும் அதே மாதிரி பூஜைகள்லேயும் மனசுனால் தியானம் பண்ணுறோம் வாக்குனால் பாராயணம் பண்ணுறோம் கையினால் கா உடம்பால் நமஸ்காரம் பண்ணுறோம் தர்ப்பணம் பண்ணுறோம் கையை யூஸ் பண்ணுறோம் இப்படி காய்க மானச வாச்சிக்கம் கர் மூணு கரணங்களை பயன்படுத்துகிறோம் இந்த மூன்று கரணங்கள் மூலமாக மூன்று கர்மங்கள் பண்ணுறோம் மனசுனால் நினைக்கிறோம் மனசு கரணம் அதனால நினைக்கிறோம் வாயினால வாக்குனால் பேசுகிறோம் சரீரத்தினால செய்யறோம் இது வந்து கரணத் திரயத்தினால கர்மத்ரயம் நடக்கிறது நடந்துன்றது இதை சாஸ்திரம் நிறைய சொல்லியிருக்கு மாணச கர்மாவை நிறைய சொல்லி கொடுத்துருக்கு நிறைய நமக்கு சாந்தி அடையிறதுக்காக வேண்டி நிறைய சொல்லி வச்சுருக்கு மாணச கர்ம வாசிக்க கர்மா காகி கர்மா இதை நிறைய சாஸ்திரம் சொல்லியிருக்கு முதல்ல ஒருத்தனுக்கு வந்து லௌகிக கர்மா பண்ணுறதை பற்றி நான் இப்போ இங்கே பேசலை அதை விட்டுவிட்றேன் லௌகிக கர்மாவும் பண்ணுறோம் வைதிக கர்மாவும் பண்ணுறோன்னு சாஸ்திரம் இப்படி சொல்கிறது ஆஸ்திக்யம் திருட மூலமேவனுஜ சம்பாதயாதித கர்மாச்சாரயுதஸ்தவது ஸ்வர்காதிபோகேட்சயா ஸ்வர்காவபிச்சக்கிரமேண கமிதோ நைராசியமேவாஸ்திரே நித்யநித்தியவிச்சாரணேஸ்வதிகிருத தமன்விச்சு இந்த ஸ்லோகம் சொல்கிறது முதல்ல வேதத்தில் நம்பிக்கை வச்சு அதில் வேதோ நித்தியமதீயதாம் ததுதித்தம் கர்ம சுஅனுஷீயதாம் அதெல்லாம் பண்ணுன்னு சொல்கிறது நாம் என்ன பண்ணுறோம் கரணத்திரயத்தை யூஸ் பண்ணி கர்மத்யம் பண்ணுறோம் மூணு கர்மாவையும் பண்ணிகிட்டுருக்கோம் இந்த கர்மாவை பண்ணுறதுனால நம்ம என்ன அடைய விரும்புகிறோம் எதுக்காக நம்ம எல்லாம் பண்ணுறோம் காலையில் பறக்க அறக்க பறக்க எல்லாரும் ஓடுறாள் எல்லோரும் வந்து போயின்ட்டுருக்க நேரங்கள் வந்து டிராஃபிக் இதாகிடுச்சுன்னா அப்படி தலையில் அடிச்சுக்கிறா இது பண்ணுறா என்ன இது அப்படி இப்படின்னு நான் சொல்கிறா எல்லோரும் போகிறாள் எல்லாம் கஷ்டப்பட்டு நிறைய போயின்ட்டுருக்கா வர்ற நிறைய காரியங்கள் எல்லாம் பார்க்குறோம் நடந்துட்டுருக்கு எதுக்கு இத்தனை பேர் போகிறான் எல்லாம் சம்பாதிக்கணும்ப்பா சம்பாதிச்சாதான் காரியம் நடக்கும் சாப்பாடு சாப்பிட முடியும் இந்த விற்பி இருக்கே வாழ்க்கை இருக்கே பிறந்துவிட்டோம் இப்படி சொல்கிற பிறந்துட்டோம் என்ன பண்ணுறது எல்லாம் சம்பாதிச்சாண்டிருக்கு எல்லாம் காரியம் பண்ண வேண்டியிருக்கு எல்லாம் எல்லோரும் இந்த சும்மா இருந்தால் சும்மா இருக்கேன்ம்பா காரியம் பண்ணுறா பெருசாக பண்ணிவிட்டான்பா இப்படியோ எதா வண்டி ஓட்டணுமே வண்டி ஓட்டுறது இப்படி எல்லாம் சொல்லி நம்ம என்ன எதுக்கோ பண்ணி ஆனால் நம்ம பண்ணுற லௌகிய கர்மாவாக இருக்கட்டும் வைத்திக கர்மாவாக இருக்கட்டும் அதில் முக்கியமாக வைத்திக கர்மாவில் என்னெல்லாம் அடைய விரும்புகிறோம்னா நம்ம சரீரம் வந்து சரீரம் மனசெல்லாம் நல்லா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறோன்னா வசதி நல்லா பண்ணிக்கணும் ரொம்ப ஒன்றும் வேண்டாம் ஒரு மாறுத்தி இருந்தால் போதும் ரொம்ப நான் ஒன்று பெருசாக கேட்குறேன் பென்சாக கேட்குறேங்கிறேன் ஒரு மாறுத்தி இருந்தால் ஒரு இது இருந்தால் போகிறோம் அப்படி இருந்தால் எல்லாம் இருந்தால் அப்படி இருந்தால் போகிறோம் அப்படினு தான் நினைக்கிறோம் நான் அதுக்காக அதெல்லாம் இருந்தால் என் மனசு வந்து இந்த உடம்பு இதெல்லாம் மனசெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த சரீரம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் மனசு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி கர்மா பண்ணுறோம் சரீரம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக கர்மா பண்ணுறோம் அது மாத்திரம் இல்லை அது அனுபவிக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் நன்றாக இருக்கணும் எல்லாம் தேவையானதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு நினச்சி கர்மா பண்ணுறோம் அது மாத்திரம் இல்லை சூழ்நிலை நல்லா இருக்கணும்னு சொல்லி கர்மா பண்ணுறோம் நிறைய பேர் நீங்கள் வந்திருக்கிற வாழ்க்கெலாம் தெரியும் தெரிஞ்சாலும் தெரிஞ்சதே சொல்கிறதா வேலை உபாதிகி விஷயா லோகா உபாதிகின்னு சொன்னால் இந்த சரீரம் மனசு இது நன்னா இருக்கணுங்கிறதுக்காக கர்மா காய்க வாச்சிக்க மானச கர்மாவை பண்ணுறோம் அப்புறம் இந்த பொருள்களெல்லாம் நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கேன் அந்த விஷயங்கள்லாம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிய கர்மாக்களை பண்ணுறோம் அப்புறம் வந்து எல்லாம் நன்னா இருக்குது சுவாமிஜி ஆனால் கோயம்புத்தூருக்கு மாற்றிவிட்டா இப்போ கோயம்புத்தூர்னால் நிறைய பேருக்கு என்ன பண்ணுறது அதனால் கோயம்புத்தூருக்கு மாற்றிட்டா அதுவும் பெரு முக்கியமாக ஆரஸ்புரம்னு சொன்ன அப்படின்னு வந்து என்ன பண்ணுறது இல்லை அங்கே நிறைய வெடிச்சிருக்கு அதனால் இந்த சூழ்நிலை நல்லா இருக்கணும் எல்லாம் சரியா இருக்குது எனக்கு வீடு நல்லா இருக்குது வசதியெல்லாம் நன்றாக இருக்குது குழந்தைகள்லாம் சௌரியமாக இருக்குது ஆனால் ஊரில் தான் அங்கேயும் இங்கேயும் அப்பப்போ பாம் சத்தம் கேட்கறதுன்னு அதுவும் நன்றாக இருக்கணும் அதனால தான் வந்து நமக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சொல்லிட்டு பிடிச்சதோ பிடிக்கலையோ சொல்லிட்டு பக்கத்தாத்துக்காரரை தவிர லோகா சமஸ்தா சுகினோ அப்போ உபாதி விஷயம் லோக்கம் மூன்று நன்றாக இருக்கணும்னு சொல்லி நாம் எல்லோரும் கர்மாவும் பண்ணிட்டு ஆனால் இப்படி பண்ணுறதுனால ஏதோ எத்தனையோ வருஷமாக இப்படி பண்ணி பண்ணி பண்ணி நிறைய பேருக்கு இதெல்லாம் வரதில்லை பண்ணி பண்ணி ரொம்ப நாள் கழித்து புரியுறது என்ன புரியுறதுன்னா இது ஒரு நாளைக்கும் உருப்பிடாது இந்த உடம்பும் சரி இந்த உடம்பும் சரி மனதும் சரி இதுவும் சரி அதுவும் சரி எல்லாம் ஒன்று இதெல்லாம் சரியாய் நாம் நிம்மதியாக இருக்கிறதுங்கிறது இருக்குப்பார் அது வந்து என்னைக்கு ஆகா யதா சர்ம வந்து ஆகாசம் வேஷ்டஇஷந்தி மாணவா நாடினாலே இது விழுந்து விடுது அதனால் என்றைக்கு ஆகாசத்தை பாயா சுருட்டுறோமோ அன்னைக்கு தான் நடக்கும் எதுன்னா இந்த மூணும் சரியாக இருக்கிறது நீங்கள் ஒன்னொன்னையும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிதான் வேலையை தவிர சிலதெல்லாம் வந்து அப்படித்தான் சில தாப்பாள் எல்லாம் மேலே போட்டேன்னா கீழே கதவுல வந்து கீழே சரியாகிறார் கீழே போட்டதுக்கு அப்புறம் மேலே சரியாகிறார் நீங்கள் கடைசியில் ரொம்ப நேரம் கிடைச்சா என்ன பண்ணுவேன்லாம் சன்னியாசா வேண்டாம் போறோம் பாரு அது எல்லாம் பண்ணி பண்ணி பார்க்குறோம் அப்புறம் நாளாக நாளாக நமக்கு புரியறது இதில் நிறைய துக்கம் கலந்துருக்கு எது கொடுத்தாலும் சரி என்ன சுகத்தை அனுபவித்தாலும் சரி துக்கத்தையும் சேர்த்து தான் அனுபவிக்க வேண்டியிருக்கு துக்கத்தை கலக்காமல் நம்மளால் அனுபவிக்க முடியலை நிறையா யோசித்து பார்த்தா ஒன்று அக்வயர் பண்ணுறது பெருசாக தோணலை அதை வச்சு காப்பாற்றுறது நம்ம எல்லோரும் பிளான் நிறைய சொல்கிறேன் ஒரு ஒரு எல்லாம் பண்ணி தெரிஞ்சு வச்சுருக்கேன் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்கேன் அதாவது இந்த யோகத்தில் தான் நம்ம பார்த்துன்னு இருக்கோமே தவிர க்ஷேமத்தை பற்றி கவனிக்கிறதே இல்லை யோகம்னு சொன்னால் சம்பாதிக்கிறது அப்ராப்தசிய பிராப்திஹி யோகா பிராப்தசிய ரக்ஷணம் க்ஷேம நம்ம வந்து வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுறோம் வீடு கட்டணம்னு நினைக்கிற போது வீடு கட்டணுங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கே தவிர அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணணுங்கிற எண்ணத்தை பற்றி நினைக்கிறோமா தோன்றதில்லை அப்போ அது ப்ரீடாமன்ட்டாக வர்றதில்லை அப்போ அதை பற்றி அதிகமாக நமக்கு தோன்றுறதில்லை வீட்டை கட்டி முடித்ததுக்கு அப்புறம் இது எப்படி காப்பாற்றுறது அப்படின்னா இது முன்னாடியே யோசிச்சுருக்கணும் விழுந்து விழுந்து விழுந்து அதிலையே நான் முங்கி போயின்னு இருக்கேன்னு ததப்பினா முஞ்சி பாப்பாச்சரணம் அப்படி இருந்தும் விட மாட்டேங்கிறான் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்கிறது அப்படிலாம் சொல்லி சொல்லி அடிக்கிற மாதிரி திரும்ப திரும்ப கொட்டு கொட்டுன்னு கொட்டின்னே இருந்தால் ஒரு நாளைக்கு புத்தி வர்றது புத்தி வரும்போது சொல்கிற அழகான சாதாரணமாக அப்படி உண்டு அம்மா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாள் சொல்லிகிட்டு இருக்கிற போது நம்ம கேட்டுருக்கோம் நமக்கு வந்து அம்மாவோடய மகிமையெல்லாம் புரிகிற போது அம்மா நம்மட்டும் இருக்க மாட்டேன் அது மாதிரி தான் உலகத்தில் நடந்துட்டு இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை வேத மாதா என்றைக்கும் அவைலபிள் வேத மாதா என்றைக்கும் அவைலபிள் நீங்கள் எப்போ போனாலும் சரி வேத மாதா ஸ்ருதி ஜனனி அனுகிரகம் செய்கிறாள் ஆனால் என்ன நீ தான் அது இப்போதான் நமக்கு ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும் இந்த நீ தான் அதுன்னு சொல்றது நான் தான் அதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன் அந்த முயற்சிக்கு பேர் தான் முமுக்ஷுத்தா முமுக்ஷு முமுக்ஷுதா அப்படின்லாம் பேர் இப்போ இங்கே நான் ஒரு ஆச்சாரியால் சொன்ன ஸ்லோகத்தை இந்த இடத்துல நிறுத்திக்கிறேன் முமுக்ஷுத்வம் மோட்சத்தை அடையணும் இதுக்கு இடையில சில விஷயங்களை சொல்கிறேன் மோட்சம்னாலே என்னன்னு நிறைய பேருக்கு புரியலை அப்படின்னு நாம் நான் அப்படி வச்சுருந்தான் பேசணும் உபன்யாசம் பெற்றால் அப்படி வச்சுருந்தான் பேசணும் சில விஷயங்களெல்லாம் மோட்சம்னாலே நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது மோட்சம்னா நிறைய பேர் வந்து செத்து போன உடனே சிவலோகத்துக்கு போகிறது கை கைலாசத்துக்கு போகிறது வைகுண்டத்துக்கு போகிறது மோட்சம் மோட்சம்னு நினச்சிட்டுருக்கு மோக்ம்ன என்ன முதல்ல அதை தெளிவா புரிஞ்சுக்கணும் சாஸ்திரம் சொல்றது ஆச்சாரியர் அடிக்கடி விளக்குகிறார் மோக்ஷம் என்பது அடையப்படுவது அல்ல போன வருஷம் சொல்ற போதுதான் சொன்னேன் மோட்சம் என்பது அடையப்படுவது அல்ல அறிந்து கொள்ளப்படுவது அது நம்முடைய யதார்த்த ஸ்வரூபம் நாம் எப்பொழுதுமே நித்திய முக்தர்களாகத்தான் இருக்கிறோம் உண்மையில் நாம் அனித்ய பக்தர்கள் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் நித்திய பக்தன் நினைச்சுட்டு இருக்கோம் நான் வந்து அனாதிகாலமாக பக்தனாகவே இருக்கிறேன் நான் வந்து பந்தப்பட்டுதான் இருக்கேன் பட்டு அவஸ்த பட்டுக்கொண்டே இருக்கேன் ஒரு பந்தத்துல இருந்து இன்னொரு பந்தத்துக்கு மாறி மாறி போயிட்டே இருக்கேன் அப்படின்னு நான் பக்தன்னு தான் நாம் எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுனா நீ துவம் நித்தியமுக்தகா நீ வந்து உன்னை பக்தன்னு நினைச்சிட்டு இருக்கிற போதும் நீ முக்தந்தான்னு சொல்ற இதைத்தான் நாம் என்ன சொல்றோம்னு சொன்னா மோக்னா நிறைய பேர் மோக்ஷங்கிறதே என்ன அர்த்தம் பண்ணிட்டு இருக்கா நமக்கு சரியாத விளக்கிறதுக்கே கடினம் மோக்ங்கிறது இங்கேயே இப்பவே நம்முடைய உண்மை ஸ்வரூபத்தை உணர்ந்து கொள்வதுதான் மோக்ஷம் இங்கேயே இப்பொழுது இப்பொழுதே எப்பொழுதும் இருக்கின்ற நம்முடைய மோட்ச ஸ்வரூபத்தை உணர்ந்து கொள்வதுதான் மோட்சம் இந்த இது மோட்சம் ஆச்சாரியாளுடைய மகிமையை பற்றி சொல்லணும் அதுக்காக வேண்டி அதையும் சேர்த்து வச்சுருக்கேன் அப்போது மனுஷத்துவம் சொல்லியாச்சு முக்ஷத்துவம் சொல்லியிருக்கோம் அடுத்த விஷயத்துக்கு நான் போகணும் அந்த மகாபுருஷ சம்சையாக உட்கார்ந்துருக்கு அது முடிக்கணும் அப்ப மோட்சம்ங்கிறது நம்ம நம்முடைய யதார்த்த ஸ்வரூபம்னு புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டேன் ஆனா இதை எப்படி அடையிறது எப்படி இத அடையறது ஒருத்தர் சொல்ற பூஜை பண்ணுங்க உங்களுக்கு மோட்சம் தானா வந்துடும் அப்படிங்கிறார் ஒருத்தர் வந்து நீங்க வந்து ஒண்ணு பண்ணுங்க விடாம வீராசனத்துல உட்கார்ந்து ரெண்டு கண்ணையும் கண்ணோட கண்ணு ரெண்டையும் இப்படி குறுக்க கொ இந்த இடத்துல கொண்டு வந்து இப்படியே பார்த்துட்டே ரொம்ப வந்துடும் மோட்சம் மற்ற வாழ்க்கை அவ இவருக்கு மோட்சம் வருதவ இல்லையோ மற்ற வாழ்க்கை அவர்கிட்ட இருந்து மோட்சம் அதனால இப்படி வந்து இப்படி மோட்சம் நான் இப்படி இருந்தால் மோட்சம் அப்படி மோட்சம் மோ மோட்சங்கிறது வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு சாதனங்கள் மோட்சமே முதல்ல சரியாக புரியலை அப்புறம் அந்த மோட்சத்துக்கு சொல்கிற சாதனங்கள் இருக்கேன் அது வந்து நீங்கள் கர்மாவை பண்ணுங்கோ நல்லா உபாசனை பண்ணுங்க சூரிய மண்டலத்தில் வந்து இந்த தெய்வத்தை உபாசனை பண்ணுங்க உங்களுக்கு நிம்மதி வந்துடும் அதை பண்ணுங்கோ இதை பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய கர்மா காகிக்க கர்மா வாச்சிக்க கர்மா மானச கர்மா இதெல்லாம் நிறைய சொல்லுகிறார்கள் இதை நான் இன்னொரு விதமாக சொல்கிறேன் ஏற்கனவே கர்ம கரணத்திரயம் கர்மத்ரயம் பலத்திரயம் தோஷத்திரயம் எல்லாம் சொல்லி ஒரு லெவலில் கொண்டு வந்து வச்சிருக்கேன் இப்போ இன்னொரு விதமாக என்ன சொல்கிறேன்னா நிறைய பேர் மோட்சத்தை பற்றி சரியா புரிஞ்சுக்கல மோட்சத்துக்கான சாதனத்திலையும் நிறைய தகராறு இதனால மோட்ச அடையில முக்தி அடைய முன்னூறு வழிகள் அப்படி ஒரு புத்தகம் முக்தி அடைய முன்னூறு வழிகள் அப்படின்னா இது வந்து இவரும் பார்த்து பண்ண அது மாத்திரம் இல்லை எத்தனை வித மனிதர்களோ அத்தனை வித முக்திக்கு வழி இருக்கிறது அப்படிலாம் நிறைய போட்டிருக்கு ஆகையனால ஒரு ஒருத்தரும் வந்து அப்புறம் இன்னொருத்தர் சொல்றார் நீங்க வந்து சும்மா அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து அப்படியே கண்ணை மூடி நீங்களா யோசிங்க உங்களுக்கே தெரிஞ்சுடும் இப்படி ஒரு ஒருத்தரும் ஒன்னொன்னு சொல்லுகிறார்கள் தப்பி தவறி ஒருத்தர் யாரோ சில பேர் சொல்லுகிறார்கள் ஞானத்தினாலதான் மோட்சம் ஞானத்தினாலதான் மோட்சம் ஆத்ம ஜானத்தினாலதான் மோட்சம் தரத்தி சோகம் ஆத்மவித்து ஆத்மாவை அறிந்து கொள்பவன் சோகத்தை கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி மோக்ஷங்கிறது ஆத்ம ஜானத்தினால்தான் வரும் இனி இன்னொரு ப்ராப்ளம் ஞானம் எப்படி வரும் அது எப்படி வேணாலும் வரும் முதல்ல ஒன்று முதல்ல என்ன மோக் மோட்சத்தை பற்றி தெரிஞ்சுட்டோம் மோட்சம்னா என்னங்கிறதே தகராறுல இருக்குது அப்புறம் மோட்சத்தை பற்றி புரிஞ்சுட்டோம் எப்பொழுதும் நிலையான நிம்மதியை அடையிறது மோட்சம் அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணுறது பூஜையை பண்ணுங்கோ அதை பண்ணுங்கோ இதை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிற அதனால அது அதுக்கப்புறம் யாரோ ஒரு சிலர் என்ன சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை ஆத்ம ஜியானத்தினால்தான் மோட்சம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லுகிறார் சரி ஆத்ம ஜானத்தை எப்படி அடையிறதுன்னா நீ ஒரு இடத்துல உக்காரு கண்ணை மூடிக்கோ கோகம் கோகம் கோகம் கோகம் கோகம் கோகம் சொல்லிகிட்டே புரியும் அப்படின்னு ஒரு சாரார் சொல்லுகிறார் அப்படியே கோகம் கோகம் கேட்டுகிட்டே நான் யார் நான் யார் நான் யார்னு உள்ள கேட்டுக்கிட்டே இரு உனக்கே விடை உனக்கு உன்னிடம் இருந்தே உனக்கு விடை வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சுவார் இப்படி ஒண்ணு அப்புறம் வந்து ஞானம் வந்து ஞானம் வந்து பூஜை நிறைய பண்ற போது ஞானம் வரும் எப்படி பூஜையினால ஞானம் ஞானத்தினால மோட்சம் முதல்ல கர்மத்தினாலே மோட்சம் தான் இப்ப என்ன எடுத்துன்னா கொஞ்சம் ஸ்டெப் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு என்ன சொல்றாருன்னா பூஜை பண்ணு பூஜையினால ஞானம் வரும் அந்த ஞானத்தினால இப்படி ஒரு வழி என்ன வழி அப்படிங்கிறது சொல்லுகிறார்கள் வேதாந்த வாக்கியங்களை விசாரம் பண்ணினாத்தான் ஆத்ம ஜானம் வரும் அதை தவிர வேற எதுனாலையும் வேற எந்த உபாயத்தினாலையும் ம் வராது இது ஆச்சாரியால் நன்றாக தெள்ள தெளிவாக சொல்லுகிறார்கள் சாதனாத்தியாயன்னு சூத்திர பாஷ்யத்தில் ஒரு போர்ஷன் இருக்குது அதெல்லாம் படித்து பார்த்தா தெரியும் அப்புறம் முதல் அத்தியாயம் முழுவதும் சமன்வயாத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயம் அவிரோதாத்தியாயம் மூணாவது அத்தியாயம் சாதனாத்தியாயம் அப்புறம் பல அத்தியாயம் எல்லாம் பார்த்தா தெரியும் அதில் வந்து நன்றாக தெளிவாக சொல்லியிருக்கு வேதாந்த வாக்கியாரத்தின அந்த வேதாந்த வாக்கிய விசாரமும் தனியா பண்ணினா வராது மகாபுருஷ சம்ஸ்ரய நல்ல ஒரு இதுல சொல்லுகிறார்கள் முண்டகோபுருஷத்தில் ஆச்சாரிய சொல்கிறார்கள் சாஸ்திரோபி சுவாத்திரியன பிரம்மாநேஷனம் ந குறுயா நீ எவ்வளவுதான் சாஸ்திரம் படித்தவனா இருந்தாலும் தனியாக நீயாக வந்து வேதாந்தத்தை படிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணாது சாஸ்திரஜோபி இவனுக்கு தர்க்கம் தெரியும் எனக்கு வியாக்கரணம் நல்லா தெரியும் எனக்கு தர்க்கம் தெரியும் நான் மீமாம் செய்யலாம் நான் பண்ணியிருக்கேன் நானாகவே படிச்சுப்பேன் எனக்கு வாத்தியார் தேவையில்லை குரு தேவையில்லை கூடாதுங்கிறார் சாஸ்திரஜோ பேத்திரஜம் சாபிமாம் வித்தி பாஷ்யத்தில் சொல்லுகிறார்கள் அசம்பிர அசம்பிரதாய வித் மூர்க்கவது உபேஷணீயா சம்பிரதாயம் தெரியாதவனை முட்டாளுக்கு ஒப்பாக கருதி ஒதுக்கித்தள்ளு இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இதிலருந்து என்ன தெரிகிறது மோ ஞானம்ங்கிறது மோட்சங்கிறது நம்ம ஸ்வரூபந்தான் அதை அடைய வேண்டிய அவசியம் இல்லை அதை அறிஞ்சிக்கத்தான் வேணும் இதில் இன்னும் நிறைய தெளிவெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு நான் அப்படியே கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரேண்டமாக தான் சொல்கிறேன் அதனால மோக் வந்து நம்முடையத்தான் வேணும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபாயம் என்னன்னா வேதாந்த வாக்கியம் வாக்கிய விசாரமும் தனியா பண்ணப்படாது குருமுகத்தா ஸ்ரவணம் குறையா சந்யஸ்ரவணம் குறியாது சந்நியாசத்தை பண்ணி முறையா குருமுகமா சிரவணம் பண்ணு ஆகையினால நமக்கு அப்படிப்பட்ட நல்ல குரு கிடைக்கிறதும் ஈஸ்வருடைய அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும் இல்லாட்டி வந்து என்னென்னா நன்னாக சொல்லுவார் ஒரு நாளைக்கு குண்டலன் யோகத்தை சொல்லுவார் இது ஒரு நாளைக்கு அதை சொல்லுவார் இதை சொல்லுவார் நல்ல குரு கிடைக்கணுமே கரெக்டாக உபாயம் சொல்லித்தரணுமே சக்க நீ ராஜமாக இப்படி தான்ப்பா போகணும் நீ இதுதான்ப்பா வழி அதனால் நீ என்ன பண்ணணும் நான் சொல்கிறபடி முழைய அந்த விசார தத்துவமசி மகா வாக்கியத்தை விசாரம் பண்ணு அதனால் உனக்கு உண்டாகும் அந்த தத்துவஜானத்தினால உனக்கு மோட்சம் உண்டாகும் அப்படின்னு நம்ம வந்து எப்படி ஒரு குழந்தைய அம்மா வந்து குழந்தைய கையை பிடிச்சி கூட்டின்னு போகிறாலோ அது மாதிரி சிஷ்யனை குருவானவர் அந்த உப்ப நீ அதாவது இதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட உண்டு அதாவது அந்த பிரம்மத்தின் சமீபத்தில் இவனை கொண்டு போய் சேர்க்கிறார் அதனால அந்த குரு கொண்டு போய் அந்த வஸ்துவை புரிய வச்சுடுறார் அவர் ஆக மகாபுருஷ சம்ஸ்ரையா இந்த மூணும் கிடைக்கிறது துர்லபம் அந்த மகாபுருஷ பரம்பரையில மகாபுருஷானாம் மகாபுருஷா ஸ்ரீசங்கர பகவத் பாதா ஆகையினால அவர் இந்த மகா புருஷர்களுடைய பரம்பரையிலேயே அவர் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை வகிக்கிறார் ஆச்சாரியால் தான் தெளிவாக சொன்னார் மனித பிறவி மிகவும் அரிதுப்பா அதுவும் பகவானோட அனுகிரகம் தான் கிடைக்கும் அதுபடியே மனுஷப்பிறவி கிடைச்சாலும் அதை வீண் பண்ணிடக்கூடாது அதனால நம்ம அடைய வேண்டியதை அடையணும் மோட்சத்தில் இச்சை வர்றது ரொம்ப துர்லபம் அதுவும் ஈஸ்வர அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும் அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு உபாயமான ஞானத்தை நமக்கு ஒழுங்காக உபதேசிச்சு கொடுக்குற உபதேசம் பண்ணுற குருவும் நமக்கு ரொம்ப துர்லபம் அதுவும் ஈஸ்வனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு தெளிவாக நமக்கு உபதேசம் பண்ணினவர்கள் ஆச்சாரிய ஆகவே என்ன தெரிகிறது ஆச்சாரியால் உபதேசம் பண்ணது என்ன நிலைத்த நிம்மதியை அடைய முடியாது நிலைத்த நிம்மதி நம்முடைய யதார்த்த ஸ்வரூபம் அதை வந்து நாம் அடைய முடியாது அறிந்து கொள்ளத்தான் வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அறிந்து கொள்வதுங்கிற விஷயத்திலேயே நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தோமே ஆனால் அது வந்து அறிந்தும் அறியாமல் இருக்கிறதுன்னு தான் சொல்லணும் வந்து முழுக்க முழுக்க அது அறியலே நம்ம சொல்ல முடியாது அறிந்தும் அறியாமல் இருக்கிறது இப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது நம்ம வந்து இப்ப வேதாந்ததுக்குள்ள நுழைஞ்சிட்டோம் சாஸ்திரம் என்ன சொல்கிறது தத்து துவம் அசி நீ அதுவாக இருக்கிறாய் சொல்லி இப்ப இந்த லகு வாக்கிய விருத்திக்கு இதுதான் முக்கியமான விஷயம் தத்து துவம் அசி சொல்லியாச்சு அதுவாக நீ இருக்கிறாய் நான் இப்போ என்னவா நினச்சிட்டு இருக்கேன் என்ன நான் வந்து சரீரமாகவும் மனசாகவும் புத்தியாகவும் தான் என்ன நினச்சின்னு என்ன சொல்லுகிறது நீ வந்து பூர்ணமான பிரம்மனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றது இது வந்து வேதாந்தத்தில் இந்த வாக்கியம் வர்றது எத்தனையோ மகா வாக்கியங்கள் அதில் இது ஒரு மகா வாக்கியம் இது நன்றாக நமக்கு விளங்கும்படி சொல்லுகிறது நீ அதுவாக இருக்கிறாய் இப்போ அடையப்பட வேண்டியது இல்லை இல்லை சந்தேகம் இல்லையா நான்கிறது அடையப்பட வேண்டியதில்லை நான் வந்து ஏற்கனவே இருக்கேன் என்ன நான் தெரிஞ்சுக்கணுமா என்னை நான் அறிகிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னை நான் அறிகிறேன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னை நான் யாண்டும் அறிந்திருக்கிறேன் நான் அறிவு அறிங்கிறேன் என்னை வந்து அறியணுங்கிற அவசியமும் இல்லை இப்போ என்னை அடையணுங்கிற அவசியமும் இல்லை என்ன அறியணுங்கிற அவசியமும் இல்லை ஆனால் சாஸ்திரம் இப்போ என்ன சொல்கிறதுனா நீ பிரம்மமாக இருக்கிறாயின்னு சொல்லி சாஸ்திரத்தை நான் பூர்ணமாக நம்புறேன் பரிபூர்ணமாக நம்புறேன் குருவை நம்புறேன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது நம்பிக்கையில் நீங்கள் நீங்கள் சொல்கிறேன் எனக்கு என்னமோ அப்படின்னா போச்சு கிளாஸ் ஒன்றுமே பிரயோஜனமே கிடையாது நான் ரொம்ப நேரம் சொன்னதுக்கப்புறம் ஒன்றரை மணி நேரம் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற எல்லாம் சரியாகத்தான் இருக்கிற மாதிரி தோன்றது எனக்கு என்னமோ அதில் ஒரு பிடிப்பே வரமாட்டேங்கிறது என்ன எப்படி வரும் சுவாமிகள் பொய் சொல்ல மாட்டா முதல்ல அது புரிஞ்சுக்கணும் சுவாமிகளுக்கு பொய் சொல்லி இப்போ என்ன ஆகணும் சுவாமிகள் சொல்கிற சாஸ்திரத்துக்கு சாஸ்திரத்தில் வந்து பொய் சொல்லிருக்குமா சாஸ்திரம் பொய் சொல்லிருக்குமா ஆச்சாரியால்லாம் பொய் சொல்லுவார்களா அப்போ என்னென்னா சாஸ்திர குரு வாக்கிய சத்திய புத்தி அவதாரணா சத்திய புத்தி அவதாரணா சாஸ்திரம் பொய் சொல்லாது குரு பொய் சொல்ல மாட்டார் அவருக்கு பொய் அவருக்கோ சாஸ்திரத்துக்கோ பொய் சொல்லி ஒன்றும் அவசியம் கிடையாது ஆகவே அவர்கள் உண்மையைத்தான் சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மையை சொல்லுகிறார்கள் அவர்கள் வாக்கியத்தை என்னால் மறுக்க முடியவில்லை ஆனால் அதே சமயம் என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லைதான் கஷ்டங்கள் அவர்கள் வாக்கியத்தை என்னால் மறுக்க முடியவில்லை ஆனால் அதை அப்படியே சரி அவர் சொல்றார் சொல்லிட்டு போறார் அவர் சொல்றார் அவர் சொல்றத வந்து நம்ம ஒத்துக்காமல் இருந்தால் நன்னா இருக்காது ஆனாலும் சரி ஆமா அகம் பிரம்மாஸ்மி புரிஞ்சுண்டு சொல்லணும் சொல்லு அகம் பிரம்மாஸ்மி அப்படியா சொல்ல முடியும் தத்துவமசி சொல்லியாச்சு அதை புரிஞ்சுண்டு அகம் பிரம்மாஸ்மி சொல்லணும் அகம் பிரம்மாஸ்மி சொல்றது இல்லை அகம் பிரம்மாஸ்மிய நன்றாக அந்த உணரணும் உணரணும்னா என்ன பண்றதுன்னா இப்ப சாஸ்திர வாக்கியம் தெரிஞ்சு போச்சு தத்துவ தத்துவமசி சொல்லியாச்சு அது வந்து அதுலேருந்து நான் என்ன வார்க்கேன் சாஸ்திரத்தின் படி என்னென்ன அகம் பிரம்மாஸ்மி ஆனால் அகம் பிரம்மாஸ்மியாக இருந்தாலும் அகம் எனக்கு என்ன தோன்றுறதுன்னா அப்ரம்ம்கிறதான் உணர்வு இருக்கு பிரம்மன்கிறது என்னால் ஒத்துக்க முடியல எப்போ ஒத்துக்க முடியலையோ அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா நன்றாக ஆராய்ச்சி பண்ண வேண்டும் இப்போ சாஸ்திரம் ஒன்றும் புதுசாக ஒன்றையும் சொல்லலை நான் இருக்கேன் நான் பிரம்மமாக இருக்கேன்னு சொல்லும் பொழுது சாஸ்திரம் எனக்கு ஒரு புதுசாக ஒரு ஸ்டேட்டஸ் சுவாமிஜி பரமாத்னா சுவாமிஜி அப்படி தான் சொல்லார் நியூ ஸ்டேட்டஸை எனக்கு கொடுக்கறது ஏற்கனவே எனக்கு அந்த ஸ்டேட்டஸ் இருக்குது நியூ ஸ்டேட்டஸ் கூட கிடையாது அது உண்மையிலே பார்த்தா எனக்கு இப்போ இருக்கிற நிலைமை என்ன நான் வந்து தேகோஸ்மி பரிச்சின்ன பரிச்சின்னாக இருக்கேன் தேஹோஸ்மியாக இருக்கேன் அப்படின்னு தான் எனக்கு தெரியுது தேகனாக இருக்கிறேன் அப்படித்தான் தெரிகிறது ஆனால் சாஸ்திரம் சொல்றது நீ பரிபூரணம் பிரம்மஹாசின்னு சொல்றது ஆனால் அது எனக்கு என்னன்னா கான்ட்ரடிக் பண்றது என்னால் அதை வந்து ஜீரணிக்க முடியல அப்படி ஜீரணிக்க முடியாத போது என்ன தேவைப்படுறதுன்னா விசாரம் தேவைப்படுறது அப்போ வந்து அதனால எனக்கு வந்து மோக்ம் கிடைக்கணும் மோட்சத்தை அடையணும்னா மோட்சம் அடையணுங்கிற எனக்கு இச்சை இருக்கிறதுனால அந்த வாக்கியம் வந்து எனக்கு வந்து வேகாக புரிகிறது பூர்ணமாக புரியலை ஆனால் பூர்ணமாக புரிகிறதுக்கு என்ன பண்ணணும்னா விசாரம் பண்ணணும் அப்படி விசாரம் பண்ணுறதுக்கு எத்தனையோ கிரந்தங்கள் எல்லாம் இருக்கிறது ஏகப்பட்ட கிரந்தங்கள் வேதாந்த விசாரத்துக்காக இயற்றப்பட்டிருக்கிறது அதில் பிரசித்தமான கிரந்தங்களில் ஒன்று வாக்கிய விறத்தின்னு ஒன்று இருக்குது இந்த வாக்கியவருத்தி வந்து தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை நன்றாக விசாரம் செய்து உபதேசம் பண்ணி இருக்கிறது ஐம்பத்தி மூன்று ஸ்லோகங்கள் அடங்கியது இந்த மகாவாக்கிய விசாரத்தினால அகம் பிரம்மாஸ்மிங்கிற தத்துவ ஜானம் ஒருவனுக்கு உண்டாகிறது அதனால அவன் என்ன அடையிறான் அவன் வந்து அஜானத்தினால கற்பிக்கப்பட்ட பந்தத்திலிருந்து அவன் விடுபடுகிறான் இதை வந்து வாக்கியவருத்திங்கிற ஒரு டெக்ஸ்ட்டில் ஐம்பத்தி மூணு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் ஆனால் அவ்வளோ பெரிய டெக்ஸ்ட்டை என்னால் அஞ்சு நாளைக்கு எடுக்கிறது சிரமம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து அதுக்கு இன்னொரு டெக்ஸ்ட்டு எ இருக்குது அதுதான் லகு வாக்கியவருத்தி அப்போ இதிலிருந்து என்ன தெரியறது அது அது வந்து கொஞ்சம் லகு வாக்கியவருத்தி அது மகா வாக்கியவருத்தி இது மகா வாக்கியவருத்தி இல்லைன்னு நினச்சிடுறாயும் அது வந்து கொஞ்சம் பெரிய கொஞ்சம் பெரிய நூல் மகாக்கிய மகா மகா வாக்கிய மகா மகா வாக்கியவருத்தி இது லகு மகா வாக்கியவருத்தி அப்படி புரிஞ்சுக்கணும் அது மகா மகா வாக்கியவருத்தி கொஞ்சம் பெருசு அதனால அது மகா மகா வாக்கியவருத்தி ரொம்ப தப்பாக அர்த்தம் பண்ணிக்காதீங்க அளவாக புரிஞ்சுக்கோ இதில் வந்து லகு மகா வாக்கிய விற்பி இது ரொம்ப அழகாக சில விசாரங்களை எல்லாம் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சுருக்கமாக சொல்கிறேன் சிதாபாசனையும் சித்தையும் விவேகம் பண்ணி சித்துதான் பரம்பிரம்மான்னு சொல்லி நம்முடைய யதார்த்த ஸ்வரூபத்தை நமக்கு விளங்கும்படி செய்கிறது அதுதான் இந்த கிரந்தத்தினுடைய காரியம் பத்தொம்போது ஸ்லோகங்கள் இருக்கிறது இது வந்து சிதாபாச சித் விவேகம் பண்ணி அப்புறம் சிதாபாசனை வந்து தியாகம் பண்ணி சித்து தாம் பிரம்மன்கிறத புரிய வச்சு மகாவாக்கியத்தினுடைய அர்த்தத்தை உபதேசம் பண்ணுகிறது ஆகவே இன்றைய தினம் ஆச்சாரியருடைய பெருமை மனித பிறவி முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரயா என்கிற விஷயங்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டோம் பிறகு மோட்சத்தை வந்து அடைய முடியாது அது நம்முடைய சுரூபம் வேறு யாரும் சொல்கிறது இல்லை அத்வைத்த சித்தாந்திகளை தவிர எல்லாரும் மோட்சங்கிறது பிராப்தியம் தான் சொல்கிறார் அத்வைத சித்தாந்திகள் மாத்திரம்தான் மோட்சங்கிறது நித்திய சித்தம் அது இப்பவே இங்கேயே இருக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டியது தான் என்று தெளிவாக சொல்லுகிறார் இந்த அதனால்தான் மற்ற சித்தாந்தத்துக்கும் இந்த சித்தாந்தத்துக்கும் உள்ள பெரிய பேதம் இது எத்தனையோ விஷயங்களில் பேதம் இருக்கு இதில் ரொம்ப முக்கியம் நீ இப்பவே முக்தந்தான் அழுதுன்றிருந்தாலும் நீ ஆனந்தம் தான் நீ அது நான் அழுதுன்றிருக்கேன் ஆனந்தங்கிறாட எனக்கு கோபம் வர்றது அப்படின்னா அப்படி இருந்தாலும் நீ ஆனந்தம் தான் நீ கோவப்பட்டாலும் கோவப்படாமல் இருந்தாலும் நீ ஆனந்த ஸ்வரூபம்தான் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லி புரிய வைக்கிறது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிறைய நிறைய மனசில் நல்ல பலம் வேணும் சித்த சுத்தி வேணும் நல்ல வைராக்கியம் வேணும் எத்தனையோ அம்சங்கள் நமக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் சித்தமான வஸ்துவை அப்படியே நன்னாக புரிஞ்சுட்டு ஒன்றும் அடைய வேண்டியது ஒன்றும் இல்லைங்கிறது நன்றாக தெரிந்து கொண்டு ஆனந்தமாக இருப்போம் ஆகவே இந்த அளவில் நான் இந்த லகு வாக்கியவருத்திக்கு முகவுரையை தந்திருக்கிறேன் பொதுவாக சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன் சாஸ்திரத்தினுடைய விஷயங்களை நாளைய தினம் கிரந்தத்திற்குள் புகுந்து கிரந்த ஸ்லோகங்களையெல்லாம் படித்து அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிந்து கொள்வதற்கு பிரயத்தனம் பண்ணுவோம் எல்லாம் வல்ல குருநாதர் நமக்கு என்றென்றும் துணை புரிவார் ஆக ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணச பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே ிாஷ் ஹரி ஓ